ஏற்பட்டோய் பற்றி என்று கேட்டார்கள் ஆம் என்று நபி சொல்லு அலிகம் அவர்கள் கூறினார்கள் உடனே ஜிபிரில் அலி அவர்கள் பொரு தீங்கு தருகின்ற அனைத்தையும் விட்டும் அனைத்து மக்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரனின் கண்ணேறு விட்டும் அல்லாஹுவின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பான் அல்லாஹுவின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன்